மகாபாரதத்தில் விதர திருத்தராஷ்டனுக்கு கூறும் தர்மங்களை ஒன்னொன்னாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் அதில் புத்தி இல்லாதவனுடைய அடையாளங்களை சொல்லி வருகிறார் இன்னைக்கு நாம அடுத்த ஸ்லோகம் பார்க்க போறோம் பரம் கஷிபதி தோஷேன வர்த்தமான சூட தமோ நரகா மூடர்களுக்குள் சிறந்தவன் இவன் இன்னும் அதுல வேற மூணு தரம் வச்சிருக்க பேட் வர்ஷ் சொல்றேன் அத போல மூடர்களுக்குள்ள மிகத் தாழ்ந்தவன் இவன் யாரெனில் பரம் க்ஷிபதி தோஷேன தான் தோஷத்தோடு இருக்கிறவன் தன்னிடத்தில் குற்றம் இருந்தாலும் பிறத்தி யாரை யார் ஏசுகிறானோ யார் பிறத்தி யாரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறானோ தன் குற்றத்தை மறந்து மறைத்து யார் பிறரிடத்தில் குற்றம் காண்கிறானோ அவன் முற்றால் பரம் கதி தோஷேன வர்த்தமான குற்றங்களை வைத்துக் கொண்டிருக்கும் போதே பெரத்தியாருடைய குற்றங்களை யார் காண்கிறானோ யஷ்வதி யாரொரு தன் கையால் ஆகாதவனோ ஆனாலும் சடக்கென்று கோபப்படுகிறானோ கையால் ஆகாத்தனமா இருந்தாலும் தன் கையில் செய்வதற்கு ஒண்ணும் இல்லாமல் இருந்தாலும் ஆனா தவறு நடக்கிறதுன்னு கோபம் மட்டும் படகுறானே அப்படி இருக்கிறவன் அவன் தான் மூடர்களுக்குள் மிக கருத்து முதலர்த்தம் தங்களிடத்திலே தோஷம் குற்றத்தை வைத்துக் கொண்டு பிரத்தியாரிடத்திலே குற்றம் காண்கிறார்கள் அது செய்யறதுனால என்ன லாபம் பகவான் சொல்லிக்கார் நம்ம இடத்துல குற்றம் இருக்கு அந்த குற்றத்தை இருக்குன்னு ஏற்று நன்னா சொல்லிக்கணும் கரத்தியாரிடத்துல குற்றம் உலகு அந்த குற்றத்தை நாம் பார்ப்பதே கூடாது ஆனா பல பேர் தங்க குற்றத்தை பார்த்துக்காமல் நம் முதுக அழுக்கை பார்க்காமல் அடுத்தவனையே நாம பார்த்து குற்றம் சொல்ல முடியும் இதுக்கு எதுக்காக பண்றாங்கன்னா முதல்ல நம்ம குற்றத்தை மறைச்சுக்கிறதுக்காக ஒருத்தன் சட்டம் போட்டு பேசுறான்னாலே அப்ப எவோ விஷயம் இல்லையே பேசறதுக்கு விஷயம் அர்த்தம் இன்னொருத்தருடைய குற்றத்தையே விடாம சொல்லிட்டு அப்ப தங்கிட்ட நிறைய குற்றத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்னு அர்த்தம் ஆனாலும் மறைத்துக் கொள்வதற்காக குற்றம் கூறுவார்கள் இத பற்றி ஆண்டாளூர் பாசுரத்தில் திருப்பாவையில் தெரிவிக்கிறாள் எல்லே இளங்கிழியே இன்னமுரங்குகியோ அடையேன்மேன் நந்தநீர் போதருகின்னேன் வல்லை உன் கட்டுரகல் பண்டே உன் வாயருகும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வல்ல நீ போசாய் உனச்சென்ன வேருடையை எல்லாரும் போண்டாரோ போந்தார் போந்தென்னிக்குள் வல்லான பொன்னான மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் இன்னொருமான திருப்பாவையில் பதினஞ்சாவது பாசனம் உள்ள ஒரு கோபிகாஸ்தி எடைப்பெண் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் ஆண்டாள் மற்ற பெண்களை அழைத்துக் கொண்டு அவள் வீட்டு வாயிலில் வந்து அவளையும் எழுப்பிக் கொண்டு கண்ணனை தொடல்லலாம் என்று வருகிறாள் விடியற் மார்கழி மாசம் மாசங்களிலே சிறந்த மாசம் மாசானாம் மார்கசீர் என்று கண்ணனே தெரிவிக்கிறார் ஆனா மார்கழி மாசத்தில் காலங்கார்கால எழுந்துருக்கிறதுக்கு மனசே வராது இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டு போட்டு தூங்கலாமா குளிர் மாசம் சித்திர மாசத்துல ஆண்டாள் இந்த திருப்பாவைய பாடியிருந்தா நாம இன்னும் நிம்மதியா எழுந்து சீக்கிரம் கோவிலுக்கு போய் பாட்டை சொல்லிட்டு பொங்கல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கோம் ஆனா ஆண்டாள் என்னமோ விசித்திரமா இந்த மார்கழி மாசத்தில் பாடிவிட்டாள் அது குளிர் மாசம் வேண்டாம் மார்கழி மாசத்திலேயே எட்டு மணிக்கு எழுந்து திருப்பாவை சொல்லலாமே சொல்லக்கூடாதா அதை வேற நாலரை மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போய் அப்பவே பாசுரம் பாடிட்டோம்னா குளிர் கொஞ்சம் இதை போலத்தான் அந்த பெண்ணுக்கு எழுந்து வர்றதுக்கு மனசு இல்லையே உள்ள இழுத்து படுத்துருக்காவோ வெளியில் இருக்கவா கூப்பிடா இல்லையே இளங்குலியே என்ன முரங்குதியோ நாங்க அத்தனை பேரும் உங்க வீட்டு வாசல வந்து நின்று இருக்கோம் உனக்கு என்ன இன்னும் தூக்கம் இன்னும் முரங்குத்தியோ அப்ப உள்ள இருக்கிறதுக்கு சக்தி கோவம் நடையன்மேன் நங்கமீர் போதருகின்றேன் என்ன சில்லு சில்லுன்னு கூப்பிடுறது ஏசுகிரி இருக்களே என்னை பத்தி குற்றங்கள் சில்லன் நடையேன்மேன் நங்கமீர் போதருகின் மேன் எல்லாம் வந்துட்டு தானே இருக்கேன் இப்ப இந்த பேச்சு என்ன ஞாபகம் உள்ள இருக்கிறவளுக்கு கோவம் இருச்சு வெளியிருக்கிறவா நல்லத்துக்கு தானே கூப்பிடுறேன் மார்கவி நோன்பு நோத்து கண்ணனை அடைய வேணும் வா வெளியற்கும் நாமசங்கீர்த்தனம் பண்ணணும் அதற்காக தீர்க்கமாட வேண்டும் பக்தர்கள் குழாத்தோட கூட வேண்டும் எல்லாமே நல்லது தானே அப்ப இந்த நல்லத்துக்காக கூப்பிடும் போது அவளுக்கு ஏன் வருது ஏன் இவ்வாழ்கிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்கிறா செல்லன் அழையன்மேன் நங்கநியர் போதருகின்றேன் உடனே வெளியிருக்கிறா சோகா வல்லை உன் கட்டுரகள் பண்டே உன் வாயிறும் நீ அண்ணா உன்ன பத்தி எனக்கு ரொம்ப நாளா தெரியுமே இப்படிதான் வாய்ப்பேச்சு பேசுவாய் உன் குற்றத்தை நீ ஏற்றே கொள்ள மாட்டாய் நீ படுத்து உறங்கி கிடந்தது உன் குற்றம் வரும்னு பேசியிருக்கோம் இல்ல முதல்ல நீ வரலன்னு சொல்லியிருக்கணும் நான் கூட வரேன் கூட வரேன் சொல்லு இப்ப வந்து கூப்பிடும் போது இருந்தால் வராமல் உன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் எங்களிடத்தில் நீங்களே நேசுகிறீர்கள்னு எங்கள் பேர்ல வேற குற்றங்கள் வல்லை உன் கட்டர்கள் பண்டைய உன் வாயருகும் அவளுக்கு இன்னும் வந்தது வல்லீர்கள் நீங்களே என் வீட்டு வாசல் என்று எண்ணையை திட்டிட்டு என்னையா குற்றவாளி சொல்லுகிறீர்கள் நீங்க தான் வல்லமை பொருந்திரவர்கள் நல்லா இருக்கும் பேச்சு அப்படின்னு உள்ள இருக்கிறவர் சொல்றா அப்புறம்தான் பண்ண தவறு அவளுக்கே புரியல் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று இவர்களுக்கு கூப்பிடணுங்கிற தேவையில்லையே இவர்கள் நேர கண்ணனை தேடி போயிருக்கலாம் என் ஒருத்திய விடுத்து போனாலும் அவர்களுக்கு குறையில்லை ஆனா நாம் ஒருத்தியும் கண்ணனுடைய அனுபவத்தை இழந்து விட கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்துல தானே வந்திருக்கார்கள் அதுல போய் என் குற்றத்தை மறைக்கிறதுக்காக அவாள் இடத்துல குற்றம் எனக்கு இருக்கிற ஆசை தன்னிடத்துல ஆசை குறவோ தூங்குறதுல ஆசை அதிகமோ இந்த குற்றம் என்னிடத்துல இருக்கு ஆனா அவர்கள போய் குற்றவாளிகள் சொல்லிட்டேன் குற்றத்தை ஒத்துண வேண்டிதான் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக நானே குற்றவாளி ஆக கிடவேன் இந்த வந்துருமா பரம் க்ஷிபதி தோஷேன யார் தங்கிட்ட தோஷத்தை வச்சு புறத்தியார குற்றவாளி சொல்லுகிறானோ அவன் முற்றால் அவன் உயர்ந்த நிலைக்கு வரமாட்டான் வர்த்தமான யாருத்தன் குரு கோபப்படுகிறானோ அனீஷான கோபப்படலாம் கையாலானவன் கோபப்படணும் கையால் ஆகாதவன் கோப்பப்பட்டு என்ன லாபம் ஆனா எப்ப தெரியுமா கோபப்படுவா நம்மால ஒண்ணு பண்ண முடியல கோப்பப்பட்டுட்டா எதிராளி ஒன் சும்மா இருக்காக ஒன்னுன்னு கோவப்பட்டுறது இப்படி மறைச்சிருந்தா ரொம்ப நாள் அது தங்கவே தங்கால் வேடிக்கா ஒரு இடம் சொல்றேன் ஆட்சியாகி அன்னையால் அந்த உரலை கவிழ்த்து அதன் மேலே தித்திட்ட பாலன் தடாவனில் வெண்ணையை மெத்த திருவயிறு ஆற உண்டான் சிறு உரளை கவிழ்த்தான் அதன் பேர்ல ஏறி அமர்ந்து மேல இருக்கிற உரியல இருக்கிற வெண்ணையெல்லாம் சாப்பிட்டார் சாட்டு முடிச்சிட்டு யசோதை வர்றதுக்குள்ள தூய் போடுவோம் அவ வந்தாலும் அப்படியே படுத்துட்டு இருக்கு குழந்தே யார் எடுத்துன்னு போனாலும் இந்த கண்ணன் எடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிலே எங்க தலையை வச்சிருந்தாரோ அங்கேயே தலையை வச்சிருந்தார் எங்க கையை வச்சிருந்தாரோ அங்கேயே கையை வச்சிருந்தார் எங்க சால் இருந்ததோ அங்கேயே காலை வச்சிருந்தார் யசோதை வந்தா இப்படி நினைச்சுக்கணுமா ஒருவேளை இந்த பிள்ளை திருடியிருந்தா கூட படுத்துண்ட பாயோட எழுந்து போயிட்டு தான் திருடி இருக்கணுமே தோட பாயை விட்டுட்டு போயிடக்கூடாது அவ்வளவு கூட அப்படியே கச்சிட்டமா அங்கேயே வந்து யசோதன் ஏன் உள்ள வந்தா வந்து சுத்து முற்றும் பார்த்தா தான் வைத்தது புகுதுவார் யசோத வார்த்தை சொன்னாலா சொன்ன உடனே கண்ணன் படுக்கொண்டிருந்த பாசாங்கு பண்ணியிருந்தாரே தூங்கினா போல சட்டுன்னு எழுந்து உட்காந்து நான் தான் திருடினேன்னு சொல்றயா யசோத உடனே கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன நீ திருடினேன்னு போய் சொன்னேன்னா வெண்ணைய வச்சிருந்தனே காணமேன்னு சொன்னா தேவையற்று கோபப்பட்டு இருந்தா என்ன சம்ப நான் தான் திருடின நானே சொல்லிக்கிறதாக தான் ஆட்சியாகி அன்னையால் அந்த வெண்ணவார்த்தையும் சீத்தமுண்டழுப்பன் தன்னை இந்த இடத்துல ஏதோ ஒரு பேனா பேன் சொல்லி கண்ணனே ஒருத்தர் சட்டுன்னு அதுக்காக கோவிச்சுக்கிறான்னு வச்சுக்கோ உடனே தப்பா அவரிடத்துலதான் இருக்குன்னு அர்த்தம் அப்ப கையால்தான் கோவிச்சுப்பார் கண்ணனிடத்துல கையாலாக தானே இல்ல வேடிக்கைக்காக முதல்ல தெரிவித்தேன் மேலும் கண்ணன் தான் திருடன்னு கண்டுபிடிக்கப்படணும்னு ஆசைப்படுறார் அவர் மேலிருந்து கீழே அவர் தவிட்டது இத போல ஆனந்தமான சேஸ்தித்தங்களை பண்றதுக்காகத்தானே பிரமுஜ்ஞிய நிர்ஷங்காக குரத்தாழ்வான அதிமான சுத்தவத்தில் சொகார் கண்ணன் வெண்ணை சாப்பிட்டுட்டு சாதாரணமா ஆறு திருடினாலோ கொள்ளையடிச்சாலோ அதுக்கு ஷவடு விடாம ட்ரேசே விட மாட்டாளோ கண்ணன் அப்படி இல்லையா வெண்ணை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருந்தால் அது கை முகம் கை கால் எல்லாத்திலும் பூசி கண்டிப்பா எல்லாரும் கண்டுபிடிச்ச சொல்லாமல் அப்ப இவர் சிறிது கண்டுபிடிக்கப்படணும் ஆட்சி ஆகிய அன்னையால் ஒரே கோபம் கண்ணனுக்கு நாள் ஆக வந்த கோபமா அல்லதுக்காக வந்த கோபமா இப்படி பலர் கோபப்படுவார்கள் பண்றவன் இங்கு முட்டாள்னு சொல்லப்படுறார் அப்ப யஷகுரு அனீஷான நாம் கையில் ஆகாத போதும் எவன் கோபப்படுகிறானோ அவன் முட்டாள் அப்ப இந்த ஸ்லோகத்துல ரெண்டு அடையாளம் பார்த்தோம் தன்னிடத்தில் குற்றத்தை வைத்துக்கொண்டே பிறர் குற்றத்தை யார் காண்கிறானோ அவன் புத்தி இல்லாதவன் தான் கையாலாகாதவனாக இருந்து வெற்று கோபமாக யார் படுகிறானோ அவன் புத்தி இல்லாதவன் என்று ரெண்டு இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் அடுத்தது சுருக்கமான ஸ்லோகம் ஆத்மனோ பலம் அக்ஞாய தர்மார்த்த பரிவர்த்திதான் அலபிச்சு நைஷ்கர் மூட புத்தி நிகோச்சகே இவனும் மூடாத்மா என்றுதான் சொல்லப்படுகிறார் ஆத்மனோ தன்னுடைய பலம் தனக்கு இருக்கிற சாமர்த்தியம் தன்னால எவ்வளவு நடத்த முடியும் அப்படிங்கறதையே தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய பலத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்காமல் தர்மார்த்த பரிவர்த்தித்தம் ஏதோ ஒரு பொருட்கள் ஆசைப்படுறார் தர்மம் அர்த்தம் சாஸ்திரம் சொல்லப்பட்ட தர்மம் அர்த்தம் இதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஆசை ஓ சாஸ்திரம் வேதம் எதை பண்ணலாம்னு சொல்லதோ எதை ஆசைப்படலாம்னு சொல்லதோ அதை ஆசைப்படலாம் ஆனா அதிலிருந்து விலகி இருக்கிறது தர்ம விலகி இருப்பதாய் அலபியம் நம்மால் அடையத்தகுந்தது அல்லாததாய் பக்தர் ஆசைப்பட்டார் ஒரு பொருளுக்கு அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு சொல்றார் தன்னுடைய பலமே தெரியாமல் ஆசைப்படப்பட்ட பொருள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அர்த்தகாமத்திலிருந்து விலகி இருக்கிற பொருள் நம்மால் அடையத்தகாததான பொருள் கடைசியா நைஷ்கர் அதுக்கு முயற்சியே இல்லாமல் ஆசைப்படுதல் அந்த பொருள் அடையறதுக்கு தகுந்த முயற்சி இருக்கணும் இல்லையோ அதுவும் இல்லை ஆனா அது ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னா அவர் பெரிய முட்டால் அவன் தான் மூடாத்மாங்கிறார் அப்ப இதையும் சேர்த்து ஒரு பொருளுக்கு நான் ஆசைப்படுறேன் இந்த கண்டிஷன்ஸுக்கு ஆசை இருக்கணும் அடைவதற்குண்டான பலம் சக்தி என்னிடத்தில் இருக்க வேண்டும் ரெண்டு அந்த பொருள் சாஸ்திரத்தின்படி தர்ம அர்த்தத்துக்கு ஒத்து வருவதாக இருக்க வேண்டும் மூணு எனக்கு அந்த பொருளை அடைவது தகுந்ததாக இருக்க வேண்டும் இல்லைன்னா ஆசைப்படக்கூடாது நாலாவது நைஷ்கர்மியான் அந்த பொருளை அடைவதற்கு வேண்டிய முயற்சி என்னிடத்தில் இருக்க வேண்டும் இந்த நாளுக்குள் எது இல்லாமல் போனாலும் அப்ப நாம் முட்டால் தான் இதுல முதல்ல ஆத்மனோ அஜ்நாய நமக்கு இருக்கிற பலம் நமக்கு இருக்கிற தெரிஞ்சுன்னு தான் ஆசைப்படணுங்கிறார் கடலை தாண்டணும்னு எல்லா குரங்குகளுக்கும் ஆசை அக்கறையிலதான் சீத்தை சிறைப்பட்டிருக்கிறாள் நாம் இங்கே அந்த தாவிப்பை தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் ஆசை நான் ஒரு குரம்பு சொல்லிக்கு நான் பத்து யோஜனை தாண்டுவேன் ஆனா அப்புறம் புரிஞ்சுடுவேன் அவ்வளவுதான் எனக்கு சக்தி உலகமரிந்தது ஆனால் அந்த பிள்ளை தனக்கு திரும்பி வரத்துக்கு சக்தி இருக்காது ஒத்து நூட்டான் அமர்ந்து பேசிட்டு இருக்கா ஜாம்பவான் வந்து சொன்னார் நான் முதல்ல கிருத்தயுதத்திலே திரிவிக்ரமன் உலகத்தாவி அளந்த போது என் இடத்தில் பறைவாத்தியத்தை கட்டி கொண்டு முப்பத்தி ரெண்டு சரவ உலகத்தை சுத்தி வந்து திருவிக்கிறமன் உலகத்தை ஜெயித்தான் ஜெயித்தான்னு தண்டோரா போட்டிருக்கேன் அவ்வளவு சுத்தி இதோஜனை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அங்கதன் கேட்டார் எல்லாம் அந்த யுகத்துல சரி இன்னைக்கு ஜாம்பவான வயசாச்சு இன்னைக்கு எவ்வளவு சூரம் தாண்டுவீர் இன்னைக்கு அஞ்சு யோஜனை கூட தாண்ட முடியாது உட்காந்து அப்ப இவ்வளவு பலம் இருக்கிறவர் கூட தன் பலத்தை சீர்சூச்சி பாக்கிறார் இது நம்மால இயலுமா இயலுமானால்தான் தொடங்க வேண்டும் நம்ம பலத்தை வளர்த்துக்கொள்ள பார்க்கலாம் ஆனா என்ன வளர்த்துட்டாலும் கொஞ்சம் அச்சீவபிள் பட்ஜெட்டா இருக்கு வேண்டாமா கண்டிப்பா அந்த பட்ஜெட்டை அச்சீவ் பண்ண முடியாது அந்த அப்செக்டிவ் அச்சீவ் பண்ண முடியாதுன்னா நமக்கு வந்து ஒரே டிஜெக்ஷன் வந்துடும் உடனடி முடியாது போட்டது மனசு தளர்ந்து மனசு தளர்ந்தா என்ன ஆகும்னா என்னால பண்ண முடியுமோ அத்தையும் பண்ணாது போடுவேன் எனக்கு ஒரு பிப்டி பண்ண முடியும் ஆனா வேணும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ஆசைப்பட்டேன் ஆரம்பிச்சு விட்டேன் கிட்டக்கே போக முடியாது பாருங்க கிடைக்காது தென்னோட நின்று போடும் அதுக்காகத்தான் இங்க ஜாகிரகைப்படுத்துறார் கடைசியா ஹனுமான் அவர் மூலையில ஒதுங்கி உட்காந்துருக்கார் வாயே திறக்கல ஏன்னா அவருக்கு தன் பலம் எவ்வளவுன்றது தெரியல அப்பதான் ஜாம்பவான் போய் ஹனுமான் இடத்தில் உரைக்கிறார் ஹனுமன் உன் பலம் தெரியாமல் அவர்ந்து ஒரு ரிஷி சாப்பிட்டாலே இப்படி சின்ன குழந்தையா ஹனுமான் இருக்கிறது ஒரே ஷர்ட்டா பண்ணுவான் எல்லா இடத்துலையும் ஒரே துன்புறுத்தரா ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா போச கஷ்டப்படுத்துவார் சொந்தரவு பண்ணுவார் ரிஷிக்கு கோவம் இருச்சு உனக்கு இருக்கிற உடம்புல பலத்தினால தானே இத்தனை பாட எங்களை படுத்துறேன் உனக்கு உன் பலம் மறந்து போயிட்டோம் அதனால அவருக்கு மறந்தே போச்சு நல்ல வேலை கடைசியில ஜாம் பவான் ஞாபகப்படுத்த ஹனுமானுக்கு பலம் தெரியும் அப்புறம் தானே தாண்டினார் அப்ப அதற்குரிய பலம் ஆறுத்திருக்கும் அவர்கள் தான் அந்த செயலை எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு எவ்வளவு தூரம் தொட முடியுமோ அதை முதல்ல தொடணும் என்னால் இவ்வளவு தான் முடியுமா அவ்வளவு அகலத்தால் வச்சுடக்கூடாதுங்கிறார் நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நமக்கு எத்தனை திறன் இருக்கோ அவ்வளவு அதுல ஒண்ணு தப்பே இல்ல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த படிப்பு தான் படிக்கணும் அந்த யூனிவர்சிட்டிதான் படிக்கணும் அந்த மாதிரி நடக்குமா பாருங்க நூத்தி பத்து கோடி மக்கள் இருக்கா சுமார் இருபத்தஞ்சு கோடி மாணவ மாணவியர் இருக்கா மொத்த பேரும் ஒரே டாப் ராங்கிங் யூனிவர்சிட்டி தான் படிக்க முடியுமா இருபத்தஞ்சு கோடி பேர் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போக முடியுமா நிச்சயமா நடக்காது இந்த ஒரு விஷயத்துல மேல நாடுகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுடும் எத்தனையோ விஷயத்தான் கத்து கொடுத்துருக்கோம் அந்த நாட்டுக்கு சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒரே படிப்புன்னு போய் விடவே மாட்டான் ஒரே யூனிவர்சிட்ட போய் விடவே மாட்டான் கொஞ்ச நாள் தங்களுக்கு பிடிச்சத படிப்பா அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா வேற படிப்பு கூட மாத்திப்பா கொஞ்ச நாள் இதை போல வேலைக்கு போவா இல்லைன்னா என்ன கொஞ்சம் மாத்திப்பா எங்க திறமைக்கு தகுந்த எதுவோ அதை படிக்கிறோம் அதனால நந்தா விளங்குவோம் நன்னா ஷைன் முக்கியமே தவிர நம்மளை தாண்டி தேவையற்ற இந்த படிப்பு தான் படிச்சாதான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் வச்சிக்க வேண்டியதே இல்லை நம்ம திறமைக்கு நமக்கு பிடிச்சது எதிர்க்கோ அதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் அனைவருக்கும் அனைவருக்கும் எனக்கு பிடிச்சத பண்றேன் எனக்கு என்ன அறிவியல் மேத்தமேட்டிக் பெருமாளை பிடிக்கலாம் அதை நான் சொல்ல வரல இப்போ பகவான் எப்படியுமே பக்தனுக்கு பகவான் இருக்கார் பகவான் பிடிச்சுதான் தீர அது நமக்குள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது பத்தி பேச்சால அதனால நமக்கு என்ன பலமோ அதை ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் மேலும் தர்மார்த்த பரிவர்த்தித்தம் தர்மார்த்தல விலகி இருக்கிறது ஆசைப்படக்கூடாது முயற்சி இல்லாமலும் ஆசைப்படக்கூடாது அப்படிப்பட்டால் அவன் முட்டாளாகதான் என்னும் சொன்னார் மேலும் பார்ப்போம் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர்